रूपाय नमो वेदांत சச்சிதானயக் நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாஜா வந்தேஷமாருஷோத்தமசிரே சகசவிய ஜன்மஜரா இஷ்டிஷி சிண்டீ நகுஷோ வஷ கிரோ கிரோக விஸ்வாஹுமீதர இஷ்ட அவிஷிஷ்டிஷ்டேஷ்ட இதுவரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் இனி அடுத்தது சிண்டினே நம சிண்டிங்கிற நாமத்துக்கு அர்த்தம் பாஷியம் படிக்கலாம் ஷிண்டா கலாபா அலங்கார अती शिखंडी यहाँ गोपवेशधर शिखंडी मईल तोह अणिंद अभी कलापा அலங்காரா அஸ் அதி வந்து மயில் தோகைக்கு சிஹி சிஹிங்கிறது வந்து இந்த மயிலோட தோகை இருக்கே சிஹிவாகனாயனமாகங்கிறதுக்கு மயில் வாகனந்தான் அர்த்தம் அது மாதிரி சிண்டாங்கிறதுக்கு மயில் பீலிய தலையில் வச்சுட்டுருக்குற கிருஷ்ணரூபமாக காட்சித்து எதா கோபவேஷர திஃண்டி கோபவேஷர கோபான்னு சொன்னால் பசு மாடெல்லாம் மேய்க்கிறவன் காம் பாலையத்தீ தி கோபா ஆகையினால் கோப வேஷதரா மாடு மேய்க்கிறவன் வேஷத்தில் இருக்கிறதுனால தலையில் அந்த மயில் தொகையை அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் அடுத்தது நகுஷா ஆஹ் சிகண்டா கலாபா அலங்கார மயில் பீலி அலங்காரமாக வச்சுன்னு இருக்கிறவர் அசிய அசிய அலங்கார சிகண்டா இவருக்கு அலங்காரமாக இருக்குது மயில் பீலியை வச்சுன்னு இருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக அலங்காரமாக இருக்குது அவ்வளோதான் அது வந்து ரூப தியானத்துக்காக இதெல்லாம் சொல்கிறது விஷ்ணு பகவான் நாமாவாக இருந்தால் பகவானாடைய பரமேஸ்வரனுக்கு ரூபம் உண்டா அரூபமானு கேட்டால் உபாசனைக்காக ரூபங்களை வெளிப்படுத்துகிறவர் அர்த்தம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் நகுஷகாவுக்கு அர்த்தம் நஹ்யதி பூதானி மாயையா நகுஷா நஹ் பந்தனே நகிய அப்படின்னு சொன்னால் மூத்த பூதானி மாயையாக நகியதி மாயையால் பந்தப்படுத்துகிறாராம் கட்டுப்படுத்துகிறாராம் பகவானோட மாயை முதலாக வித்யா மாயையில் மாட்டின்னு மொழிக்கிற அப்புறம் வித்யா மாய்க்கு வர அப்புறம் வித்யா மாயிலேருந்து விடுதலை என்னால பகவான் கீதையில் சொன்ன மாதிரி தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவயே பிரபத்தியே மாயாமே தாம் தரந்தி தே மாய பூத்தானி நகியதி நகியத்தின் அனர்த்தம் பந்தனம் கரோதி எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறார் எல்லாரையும் பணத்தாசையிலும் பதவி ஆசையிலும் புகழாசையிலும் போட்டு பந்தப்படுத்துறார் அப்புறம் என்ன பண்ணுறது அவரை சரணாகதி பண்ணினா விடுவிக்கிறார் ஆக எல்லாம் மகாமாயா ஆக நஹ் அந்த நஹ்யத்திங்கிறதுக்கு நஹ் பந்தனே அந்தண்ணா வேறே அந்த நான் வேறேன்னு நினைக்கக்கூடாது சம்ஸ்கிருத பாஷையில் அந்த நக நகாரம் நகாரம் எல்லாம் மாறும் அதனால் நஹ் பாடம் ஆக அதை வச்சுன்னு சொல்கிறார் நஹ்யதி பூதானி பூதானினா ஜீவான் ஜீவார்கள்னு அர்த்தம் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவர்கள் கீதையில் பார்க்குறோம் இல்லையா என்னது சுகசங்கேன பத்நாதி ஞான சங் ஞான சங்கேனச்ச அனக ஆஹ மாயா சத்வகுணமும் ஒரு மாயை தானே சத்வகுணம் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் நம்மளை பந்தப்படுத்துறது ரஜோகுணம் வந்து இப்போ அர்த்தகாமத்தில் பந்தப்படுத்துறது சோம்பேறித்தனத்தில் பந்தப்படுத்துறது தமோகுணம் ஆக மாயையோட மூணு குணங்களும் பந்தனம் பண்ணுறதுன்னு கீதையில் பார்க்குறோம் குணங்கள் பந்தப்படுத்துகின்றன குணங்கிறது மாயை தானே மாயையோடய மூன்று குணங்கள் தானே ஆக மாயையா தக மாயையா அத்தஹான்னு படிக்கணும் பிரிக்கணும் மாயையா பூதானி ப நஹ்யதி என்னுடைய தன் பகவான் தன்னுடைய மாயா சக்தியினால ஜீவராசிகளை எல்லாம் பந்தப்படுத்துகிறார் அப்புறம் பந்தத்துலேருந்து விடுவிக்கிறார் அதுவும் இருக்குது அது அப்புறம் அடுத்தது பார்ப்போம் ஆக இதுலேருந்து என்ன அர்த்தம்னா என்னை வந்து பந்தப்படுத்துகிறவனும் நீதான் என்னை பந்தத்துலேருந்து விடுவிக்கிறவனோ நீ தான்னு பகவான்கிட்ட சொல்கிறது ஒரு காலத்தில் நான் வந்து பணம் பதவி புகழில் பந்தப்பட்டிருந்தேன் பகவானே நீ எனக்கு கருணை காட்டி பொய்மையே பேசி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையன என் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயோ சந்தோஷம் கிடைக்கும்னு சுற்றின்னு இருந்தேன் பார்த்தா தெரிஞ்சது அதெல்லாம் உன்னோடய மாயை குழந்தைக்கு அம்மா வந்து விளையாட்டு சாமானை கொடுக்குற மாதிரி எனக்கு இதெல்லாம் கொடுத்து என்ன பந்தப்படுத்திவிட்டேன் இப்போ நீ ஏதோ அனுகிரகம் பண்ணி என்னை வந்து மோக்ஷத்துக்கும் கொடுக்குற பந்தத்துக்கு ஆப்போசிட் என்ன மோக்ஷ அடுத்து அஹ தர்ம வுஷ இஷ்டோவிசிஷ்டசிஷ்டேஷ்ட சிகண்டி நகுஷா விரஷா இந்த விரஷாக அடிக்கடி வந்திருக்கு அடுத்து படிக்கலாம் காமானாம் வருஷணாத் விரா தர்ம भगवान स्मृतो விரோஹி பகவான் தர்மஸ்மிருக்கேஷு பார்த்த நைகண்டுக்கான इति महाभारते மகாபார்த்தே ஆக விராங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியதுனால விரகான்னு பேரும் நமக்கு விருப்பமானதெல்லாம் கொடுப்பாராம் விஷஹா விஷகன்னு அர்த்தம் தர்மஹாங்கிறது ஆறாவது அறம் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் அருளும் அப்படின்னு அர்த்தம் தர்மத்தை அனுஷ்டித்தா நமக்கு வேண்டிய அர்த்தமோ காமமோ ஒன்றும் குறைவு ஒரு நாளும் அர்த்தகாமத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் தர்மத்துக்காக நம்ம வாழ்ந்தோமானால் அர்த்தகாமம் பகவான் கொடுப்பார் ஆனால் அர்த்தகாமத்துக்காக வாழ்ந்தோமான அர்த்தகாமமும் போய்டும் தர்மத்தை விட்டுட்டு அர்த்தகாமத்துக்காகவே இருந்தோமானால் அர்த்தகமாக போய்டு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் பெர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது உடுத்திக்க துணி இருக்காது பெர் உடுப்பதும் அதாவது இன்னொருத்தருக்கு தானம் பண்ணுறதை பார்த்து பொறாமப்படுறவன் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப் அவன் மாத்திரம் இல்லை அவன் சுற்றம் உடுப்பதும் உண்பதுவும் இன்றி இன்னொருத்தருக்கு தானம் பண்ணுறத பார்த்து பொறாமப்படுறான்னு வச்சு உங்களே இது இது இவனுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சோங்களை அவனுக்கு மாத்திரம் இல்லையா அவன் குடும்பத்துக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்காது குடித்திக்கிற துணி இருக்காதுங்கிற அதனால் போ அதில் தாற்பயம் துணி இருக்காதா சாப்பாடு இருக்காதாங்கிற தாத்பரியம் இல்லை இன்னொருத்தர் கொடுக்குறத பார்த்து பொறாமை விட விடாது அப்படிங்கிற தாற்பம் இமாதிரி என்னென்னா காமானாம் வருஷனாத்து இஷ்டான் போகான் ஹிபோ தேவாக தாசியந்தேய பாவித்தாக तैर्दत्तान कर्म தைர் தைர் தானியோங்க சாத் கர்மோநியலோக்கோய் வந்த கர்மன்யமுசர இதுவா பாவையே வரஸ்பரம் பாவய்த்தேய்ம விரும்பியதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது பகவானுக்கு இருக்கா தர்மத்துக்கு இருக்கான்னா பகவானை ப பாதார ப பாதார விந்தத்தை பிடிச்சிட்டு யார் ஒழுக்கமாக இருக்கானோ அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் அவனுக்கு எங்கேயும் எப்படியும் ஒரு மதிப்பு இருக்கும் யாராவது அவனுக்கு சாப்பாடு போடுவா எதாவது அவனுக்கு கிடைக்கும் ஒன்றும் குறைவு இருக்காது அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஆகா காமானாம் வருஷனாத்து விருஷாங்கிற சப்தத்துக்கு வருஷத்தீ தி எது வருஷத்தின்னா தர்மஹா வருஷத்தி அறம் மனிதனுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுக்கிறது சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படியே திருக்குறள் தான் அதாவது உனக்கு மோட்சத்தை கொடுக்குங்கிறார் திருவள்ளுவர் தர்மம் மோட்சத்தை கொடுத்து என்ன பண்ணுறது வேலை வேலைக்கு சாப்பிடணுமே அப்படின்னா அதுவும் கிடைக்கும் அப்படின்னார் அதுவும் அப்படி சொன்னார் அதுவும் கிடைக்கும் அதுவே கிடைக்கும்னா இது கிடைக்காமையாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் சிறப்பு ஈனும்னார் சிறப்புனா ஸ்ரேயஸ் மோட்சம் கிடைக்கும்னார் அப்புறம் வந்து இல்லைன்னா இந்த டே டு டே லைஃப்பை நடத்தணுமே சுவாமி இந்த பஸ் வாழணுமே அப்படின்னா செல்வமும் ஈனும் சிறப்பு ஈனும் செல்வம் அந்த ஈனுங்கிறதே ரொம்ப முக்கியம் பா அந்த ஈனுங்கிற சொல் இருக்கே ஈ ஈன்றது தாய் குழந்தையே ஈன்றாள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய அந்த ஈன்ற அப்படிங்கிறதுக்கே நிறைய ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள்லாம் உண்டு ஈன்ற பொழுதும் பெரி துவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் அப்படிங்கிற அந்த ஈணுதல்ங்கிறது ஒரு முக்கியமானது கண் மாடு கண்ணு ஈன்றுக்கு அப்படி தான் சொல்லுவோம் கண்ணு போட்டிருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் கீழே மாடு கண்ணு ஈன்றுக்கு அப்படி அது மாதிரி சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் எதுன்னா அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு உயிர்க்கு அறத்தை காட்டிலும் இன்பத்தை ஆக்கி கொடுப்பது என்ன இருக்கிறது வேறு என்ன இருக்கிறது அப்படிங்கிறார் திருவள்ளுவர் அதே தான் இங்கேயும் காமாநா வருஷணாத் விரா தர்ம அதுக்கு ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணுறார் விரஷோஹி பகவான் தர்ம பகவான் தர்ம பகவான் தர்மஹி வுஷா ஆ பகவான் என்ன ஸ்மிருக்கோகமாக விர பகவான் தர்ம இது ஸ்மிரு ஹே பாரத அப்படின்னு மகாபாரத்திலிருந்து கோட் பண்ணுறார் அப்புறமா நைகண்டுக்க பதாக்கியானவ் நைகுண்டுக்க பதாக்கியானோங்கிறது ஒரு புஸ்தகம் நைகண்டுக்கம்னா சாதாரணமாக டிக்ஷ்னரி அதில் சொல்கிறார் வித்திமாம் ரிஷமுத்தமம் அது எங்கே இருக்கு டெக்ஸ்ட் தெரியாது அதாவது நைகண்டுக்க பதாக்கியானவ் அது எதோ கதை நைகண்டுக பதாக்கியானவ் டிக்ஷனரி மாதிரி இருக்குது லோகோமே நிகண்டுக்கி பதாக்கியாதிக்கே அனுசாரணம் போடுறார் இது மகாபாரதே சாந்தி பருவம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது செக்ஷனில் எண்பத்தெட்டாவது ஸ்லோகம் உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி அத்தியாயம் வந்துகிட்டே இருக்கும் மகாபாரதம் பிரம்மாண்டம் ஒரு லட்சம் ஸ்லோகமாகச்சு அடுத்தது குரோதா குரோதக்னே நம இப்போ இந்த ஸ்லோகத்தில் இஷ்டா அவிசிஷ்டா சிஷ்டேஷ்டா சிஹண்டி நகுஷா விரஷக அர்த்தம் பார்த்தாச்சு இனி குரோதா குரோதக்னே நம சாூனா கிரோதம் ஹந்தி கிரோத அப்புறம் கிரோதத்துன்றிருக்கு அதுக்கு அர்த்தம் பார்த்துடுவோம் அசாஷு கிரோதம் கோதி கிரோதூ கிரோம் ஹந்த நல்ல வழியில் போகிறவனுக்கு ஏற்படுற கோபம் பகவான்கிட்ட கேட்குறான் பகவானே எனக்கு அனாவசியமான இந்த கோபம் வேண்டாம் சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லியும்பார் திருவள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் எல்லாத்துக்கும் திருக்குறள் தான் சொல்லிட்டுருக்கேன் எனக்கு பிளான் நம்ம சொ வருது அது வருது அதனால் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஆகையில் கோபம் இல்லாமல் இருக்கிறது ஏன்னால் காமத்துக்கு அப்புறம் குரோதந்தானே காமம் க்ரோதம் லோபம் மோகம் தெக்துவாத்மானம் பஷ்யத்தி சோகம் ஆக காமக்ரோதந்தான் ராகத்வேஷம் இவங்க அதாவது குணமெனும் குன்றேறி நின்றார்னா குணம்ங்கிற உயர் நல்ல குணம் உள்ளவர்களுக்கு கோபம் வந்தால் ஒரு க்ஷண்தான் வரும் உத்தமே க்ஷண கோப சாத் மத்தியமே கட்டிகாத்வயம் அதமே சாத் அகோராத்திரம் பாபிஷ்டே மரணாந்தக பெரியவாளுக்கெல்லாம் வர்ற கோபம் ஒரு க்ஷண்தான் இருக்கும் போயிடும் அப்புறம் கொஞ்சம் அடுத்ததுன்னா ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஒரு ஒருபம் அப்புறம் கீழே இருக்குன்னா ஒரு ஒரு ரெண்டு நாள் அவுட்டு ரொம்ப பாவம் பண்ணிருக்கான் சாகர வரைக்கும் எரிஞ்சறிஞ்சு விழுந்துட்டுருப்பான் பாபிஷ்டே மரணாந்தகா அவனுக்கே அந்த கோபம் சாவை கொடுக்கும் சினமெனும் சேர்ந்தாரை கொல்லின்னு வள்ளுவர் சொல்கிறார் பாபிஷ்டே மரணாந்தகா அவனை கோபம் கொல்லும் சாகரம் வரைக்கும் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் போகவே போக ஆகா குரோதத்தை பகவான்கிட்ட பகவானே எனக்கு நிறைய கோபம் வருது தேவையில்லாத கோபங்கள்லாம் வர்றது கோபத்தை எனக்கு நீக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு இவனும் முயற்சி பண்ணணும் பகவான்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணணும் கோபம் இல்லாத ஜனங்களோட பழகவும் வேணும் இது மூணு வேணும் கோபப்படாத ஜனங்களோட பழகணும் ஆனால் எங்கே த எங்கே நமக்கு கோபப்பட வேண்டிய தர்மம் இருக்கோ அங்கே கோபப்படணுமா ஈஸ்வர கோபம் பா ராஜ கோபம்னு சொல்லுவா ராஜகோபம் ஈஸ்வர கோபம் அதாவது ஈஸ்வரன் என்னென்ன தப்பு பண்ணினால் பகவான் இந்த நேச்சரே தண்டனை கொடுக்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்குதோ ஒன்று சொல்கிறதும் உண்டு கெடுவான் கேடு நினைப்பான் இது மாதிரி நிறைய உண்டு சில இதெல்லாம் வார்த்தைகள் உண்டு அப்படி சொல்கிறது உண்டு பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் இது மாதிரி நிறைய இருக்குது அது மாத்திரமில்லை அசாதுஷு குரோதம் கரோதி பகவான் என்ன பண்ணுறாராம் நல்ல அதாவது சில சமயம் இப்படி ரெண்டு அர்த்தமும் பண்ணலாம் இதில் சாது நாம் குரோதம் சாதுக்கள் விஷயத்தில் பகவான் கோபம் வந்தாலும் அவன் ஏதோ ஒரு ஒன்று என்ன தெரியாமல் பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோளே அதை பெரிசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படியும் சொல்ல முடியும் அசாதுஷு குரோதம் கரோத்தி தப்பு பண்ணுறவன் இடத்துல பகவான் கோபப்படுறார் நீ இப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது தர்மமாக இருக்கணும் ஏன்னா பகவான் கோபப்படுறது ஒரு தர்மம் நீ இனி தவறு செய்கிற அப்படி சொல்லி சாமதானபேத தண்டத்தை பண்ண தான் அக்கோகிருத் அோதகே நமக்கோ கிரோ நம கிரோ நம அடுத்த கிரோதே நம அடுத்த கிரயத்தை கம ஜகத் தோ வை பாலம் புருஷாணம் யோ வை யோ வை பாலாக்கை தேதித்து ஜத்துக்கம பண்ற ஜத்து கர்ம கிரியத்தே தஸ்ய கர்த்தா கிரியத்தை இது கர்ம ஜகத்து கர்த்தா அதாவது கர்த்தா ஜகத்து கிரியத்தை கர்த்தாவால் ஜகத்துங்கிற ஒரு செயலானது படைப்பு என்கிற ஒரு செயலானது செய்யப்படுகிறது ஆகையினால் அவருக்கு பேர் கர்த்தான்னு பேர் கர்த்தான்னா இந்த இடத்துல ஜெகத்கர்த்தா கர்த்தாவேன்னு சொல்கிறா பாருங்கள் எல்லோரும் கர்த்தாங்கிறது இங்கே தான் இருக்குது ஏற்கனவே ஆஹா கர்த்தரே நமஹா ஆஹா அது அதுக்கு ஒரு சொல்கிறார் உபநிஷத்தை கௌஷி தக்கி உபநிஷத்தை கோட் பண்ணுறார் இதுதான் இந்த இடத்துல தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப ஸ்ருதி ஸ்மிருதி புராணானா ஆலயங்கிறது விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் நிறைய பார்க்கலாம் அவருக்கு வேதம் தெரிகிறது ஸ்மிருதி தெரிகிறது எதுதான் தெரியல தெரியல இது கூட எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த வரப்போது அப்புறம் பார்ப்போம் சரி அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல ஆஹ யோவை பாலா க ஏதேஷாம் புருஷாணாம் கர்த்தா எஸ்யவை தற்க ச வேதித்தவியா அப்படின்னு உபனிஷத்தை கோட் பண்ணுறார் உபனிஷத் மந்திரம் கௌஷீத கீ உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்தில் நாலாவது சாப்டரில் பதினெட்டாவது மந்திரத்தை கோட் பண்ணுறார் யஹா ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா இந்த பாலாக்காங்கிறது அட்ரெஸ் பண்ணுறார் பாலாக்காங்கிற ஒரு ரிஷி அவரை பார்த்து சொல்கிறது இதே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா இத்தனை பேருடைய புருஷானம்னால் இந்த இடத்துல சரீரங்கள்னு அர்த்தம் ஜீவன் அர்த்தம் இல்லை இந்த படைப்பினுடைய கர்த்தா எஸ்ய தற்க யாரால் இந்த கர்மாவானது இந்த கிரியையானது உண்டாகி இருக்கிறதோ சிருஷ்டியானது சகா வேதித்தவியா அந்த இறைவன் அறியப்பட வேண்டியவன் யார் இந்த படைப்பின் தலைவனோ யார் இந்த படைப்பை செய்தவனோ அவன் அறியத்தக்கவன் சகா வேதித்தவ்யா அப்படிங்கிற மந்திரத்தை கோட் பண்ணுறார் இதிஸ்ருதே குரோத குரோ குரோதகர்த்தா அப்புறம் சரி விஸ்வபாகு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு இதில் படிச்சு விடலாம் குரோதகிருத்தாம் தைத்யாதீனாம் கர்த்தா சேதகா இத்தேகம் வா நாம இதையும் சேர்த்து படிச்சிருக்கலாம் பரவாயில்ல கர்த்தான்னா கத்திரிக்கிறோம்னு அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறார் கத்திரிக்கிறான் எதை கத்திரிக்கிறான்னா கிரோதகிருத்தாம் தைத்தியானாம் நம்ம சொல்கிறோமே கத்திரிக்கோலால் கத்திரின்னு சம்ஸ்கிருதம் அது கர்த்தர கர்த்தனம் கரோத்து கர்த்தனம் கர்த்தனம்னு சொன்னால் க வெட்டுறது அதனால என்னென்னா இவன் யாரெல்லாம் வெட்டுறாருனா எல்லாம் அங்கெல்லாம் வெட்டி விட்டுடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி குரோத கிருத்தாம் கோபத்தை உண்டு பண்ணுகிற தைத்தியாதீனம் அசுரர்கள் தைத்தியர்கள்ங்கிறது அசுரர்கள் தைத்தியாதீனம் ஆதீனு வேறு போட்டார் அதுலேயே குரூப்பெல்லாம் இருக்குது ராட்சசன் அசுரன் அதுலேயே சத்துவம் ரஜஸ்ஸு தமஸு நம்மளை அடிக்காமல் எடுக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு விட்டுவிடுவான் பரவாயில்ல சாத்விகன் இன்னொருத்தன் அடித்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு போவான் ராஜசன் இன்னொருத்தன் கொண்டே விட்டு போயிடுவான் தாமசன் அது ரொம்ப மூணாவது ஆள் பெஸ்ட்டுன்னு தோணும் சில சமயம் அடித்து கடித்து நம்ம அவஸ்தப்பட வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு ஆஹா இது மூணு விதமான குரூப் இருக்குது அதனால் இவர்களையெல்லாம் என்ன பண்ணுறா கர்த்தா கர்த்தா சேதகஹா சேதகஹான்னா தண்டை நம்ம தெய்வம் நின்று கொல்லும் மெதுவாக பிளேடில் அறுப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக புத்திர ரூபேனு எந்த ரூபத்தில் வந்து ஒருவர் புத்திர ரூபேனவோ புத்திரி ரூபேனவோ எந்த ரூபத்தில் வந்து எப்படி அறுப்பார்ன்னே தெரியாது நடக்கும் அது ஆகா இத்தேக்கம்வா நாம் இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் போல் இருக்கு அப்படிங்கிறார் கர்த்தான ப இந்த படைப்பின் படைப்பை செய்தவன் ஒரு பொருள் அல்லது தீயவர்களை வெட்டுபவன் அப்படின்னு மற்றொரு பொருள் அதுதான் அர்த்தம் அடுத்தது தீயவர்களை வெட்டுறன்னா ஞான் வச்சுங்கோ தீயவர்களை அழி தீயவர்களுடைய உடம்பை அழிக்க முடியும் தீயவர்களுடைய உயிரை அழிக்க முடியாது ஜீவன் அழிக்க யாருக்கும் பகவானாலேயும் முடியாது அதனால் என்ன பண்ணுவார்னா ஆசுரியும் யோனிஷு தூக்கி தூக்கி எறிவார் கிருஷ்ணர் க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணால் தூக்கி தூக்கி எரிவேங்கிறார் கீதையில் தப்பு பண்ணாதேன்னு அதுக்காக பகவான் சொன்னாரேன்னு அவரே தூக்கி எறிவேண்ணான்னு நம்ம எங்கே போகிறதுன்னா நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தப் பகவானுக்கு பகவான் இருக்கார் நீ ஒத்துண்டியானா ஒழுக்கமாக இருக்கணும் அதுதான் அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் விஸ்வபா அடுத்த நாமா விஷ் படிக்கலாம் விஷா ஆலம்பன விேபா அசி வி அசிதி வா விமீரம் ஆலம்பனத்வேன வா விஸ்வேஷாம் தேவானாம் வேதத்திலே இருக்கு ஆஹா விஸ்வே நம்ம சாதத்தில் கூட விஸ்வே தேவர்கள்னு உட்காந்து வைக்கிறோம் ஆஹா இந்த விஸ்வே தேவர்கள் எல்லாேருக்கும் வந்து அவர்தான் பற்றுக்கோடு உலகத்தில் இருக்கிற அத்தனை உயர்ந்த பெரியோர்களுக்கும் பற்றுக்கோடு யார் என்றால் இறைவன் ஆஹ விஸ்வேபாகவா ஆசிரியஸ்தானம் எல்லாருக்கும் ஒரு பற்றுக்கோடாக இருக்கார் விஸ்வேவா அஸ்ஸை விஸ்வத்தா பாகவா அஸ்ஸை அஸ்தி இதுவா ரெண்டு மந்திரத்தையும் கோட் பண்ணுறார் விஸ்வபாஹு விஸ்வத்தோ பாஹு விஸ்வமே பா இந்த பிரபஞ்சமே எங்கே பார்த்தாலும் அவருடைய கைவரிசை தெரிகிறதுன்னா சொல்கிறேன் நம்ம தமிழமில்ல எந்த இடத்துல போனாலும் உங்கள் கைவரிசை தெரிகிறதேண்ணா சில பேர் ஆசிரமத்துக்கு வந்து சொல்லுவோம் இப்படி ஆசிரமத்துக்குள்ளே இருக்க மரத்தை பார்த்தா உங்கள் கைவரிசை தெரிகிறது அதை பார்த்தா தெரிகிறதுன்னெலாம் சொல்கிறாள் நம்ம இந்த அல்பத்துக்கே இப்படி இருந்தால் இவ்வளோ இவ்வளோ பெரிய சிருஷ்டியில் எப்படி இருக்கும் இவ்வளோ பெரிய சிருஷ்டியில் வந்து எல்லாத்துலையும் பகவானுடைய கைவரிசை தெரிகிறதுன்னு சொன்ன உண்மைதானே நம்ம கைவரிசை அவர் கைவரிசை தான் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கைவரிசைன்னு அவர் கையை கையை வரிசையாக விட வேலை செய்ய விட்டால் தானே அசயாது ஆஹா விஸ்வேஷாம் ஆலம்பனத்துவ விஸ்வே பாகவா விஸ்வமே அவருக்கு கைகளாக இருக்குது அது மாற்றமல்ல விஸ்வத்தாகவத்துருத விஸ்வத்தோமுகோ விஸ்வத்தோஹ்தஸ்பாத் சம்பாஹு நமதி ரெண்டு கையால் அந்த எங்கும் கைகளை உடையவனை இரண்டு கைகளையும் இணைத்து வணங்குகிறேன் நான் நமதி பாகுப்பியாம்னா என்ன அர்த்தம் பாகுப்யாம்ங்கிறது இந்த ரெண்டு கைகளால் நான் நமஸ்காரம் பண்ணுறேன் ஆஹா விஸ்வ அதுக்கு மந்திரத்தை கோட் பண்ணுறார் விஸ்வபாகு விஸ்வத்தோ பாகு அப்படின்னு ஸ்வேதாஸ்வத்தரோபனிஷத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்ணுறார் அடுத்தது மகீதர மகீம் பூஜாம் தரணிம் வா தரதீதி மகீதர மகீம் பூஜாம் தரணீம் வா தரதீதி மகீதரஹா மகிசப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஒன்று பூமி இன்னொன்று பூஜை ராஜாக்களுக்கெல்லாம் மகீதரஹான்னு பேர் அதனால் இந்த பிரப பூமியெல்லாம் ஆளக்கூடிய அரசர்களுக்கும் மகிதரஹா தரணிதரஹா அது மாதிரி இங்கே தரணீம் வா பூஜா பூஜாம் தரணிம்பான்னு சொன்னதுனால விகல்பம் நீ பூஜையே பகவான் ஏற்றுக்கிறார் பூஜை நம்ம பண்ணுற பூஜையெல்லாம் தாங்குகிறார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் எல்லாம் பண்ணுறார் அதே மாதிரி இந்த பூமியையும் அவர் தான் தாங்குறார் இந்த இதிலெல்லாம் படிக்கிறோமே அவதாரத்தில் இருக்கே என்ன அவதாரம் கூர்மாவதாரம் கூர்மாவதாரத்தில் அப்படி தூக்கி தாங்கினார்னு சொல்கிறோமே அது மாதிரி அடுத்தது அச்சுதிரிதிராணா அச்சுப்பாணு அபாம் நதிரம் அப்பமத்தி ஷட் ஃபாவ் ஃபாவமச்சு அச்சுதா என்ன ஷட் ஃபாவரன் இந்த உடம்பு அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தது அப்புறம் அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வந்துது ஆக இருத்தல் பிறத்தல் அஸ்தி ஜாயத்தை அப்புறம் வர்த்தத்தை வளர்றது அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தை அப்புறம் பருவ மாற்றங்கள்லாம் ஏற்படுறது ஹார்மோன் சேஞ்ச் எல்லாம் ஆறுது அப்புறம் என்னது கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் தேஞ்சு போகிறது அபக்ஷீயத்தே அப்புறம் என்னதுன்னா கோவிந்தநாம சங்கீர்த்து கொஞ்சம் தான் பக்கத்தில் இருக்குது ஆக என்னால் என்னதுன்னா முடிஞ்சு போச்சு வினஷதி வந்தார் இருந்தார் போனார் முடிஞ்சு போச்சு ஆக ஷட்பாவ இந்த சரீரத்துக்கு அவ்வளோ மாற்றம் இருக்குது ஓயாமல் மாறிக்கின்றே இருக்குது க்ஷண அநியத ஸ்வபாவ ஆகா அதுக்கு அதுக்கு கொட்டேஷன் என்னன்னா கோட் பண்ணுறார் சாஸ்வதகும் சிவமச்சுதம் மகா நாராயண உபனிஷத்தில் சகசிரசீருஷந்தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வநாராயணந்தேவம் அக்ஷரம் பரமம் பதம் விஸ்வத பரமநித்தியம் விஸ்வநாராயணகம் ஹரிமிருக்கே அதில் வருது சாஸ்வதம் சிவம் அச்சுயுதம் ஆகையினால வேதத்தில் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் கோட் பண்ணுறார் சியுதன்னு சொன்னாலே தன்னுடைய நழுவருதுன்னு அர்த்தம் வழுவருது நழுவருது அப்படின்னு அர்த்தம் ஒழுக்கத்திலேருந்து வழுவருது நழுவருது வழுவருதுங்கிறது சரியான சொல் தன் நிலையிலிருந்து வழுவாதவனுக்கு பெயர் அச்சுத்த ஒரு பொழுதும் ஆனந்தத்திலேருந்து வழுவிறதே கிடையாது நம்ம வழுவின மாதிரி ஒரு தோற்றம் நம்ம ஆனந்தமாக தான் இருக்கோம் என்னமோ ஆனந்தத்திலேருந்து வழுவி சனி பிடிச்சதுன்னு நினச்சுன்னு இருக்கும் ஆனந்தத்திலேருந்து நம்ம வழுவ முடியாது ஏன்னா ஆத்மா அச்சுத்த ஸ்வரூப்பகா என்ன சொல்கிறோம் காலம்புற பிராதர் பஜாமி மனசா வச்சசாமியம் வாச்சோ விபாந்தி நகிளா எதனு என்ேத்தி நேதி வச்சனர்வோச்சு தம் தேவதேவம் அஜம் அச்சுதம் ஆஹுரம் ஆகையினால் அச்சுதம்னு சொல்லிக்கிறோம் நம்மளே ஆத்மாவே சொல்லிக்கிறோம் அஹம் அச்சுஸ்மி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆத்மாவும் அச்சுதா ஈஸ்வரனும் அச்சுதா ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிற வஸ்து பரமார்த்த அச்சுதா இது மித்தியா அது சத்தியம் ஆக அச்சுத்தம் அச்சுத்தமாக இருக்கார் ஷட் சிம்பிளாக சொல்லிட்டார் ஷட்பாவகிதத்வாத் ஆகையினால் இந்த விக்காரமெல்லாம் கிடையாது நிர்விகாரகான்னு பேர் அச்சுத்த சப்தத்துக்கு அர்த்தம் நிர்வீக்காரகா ஒருபொழுதும் தன்னிலையிலிருந்து வழுவாதது நெருப்பு என்றைக்காவது சுடற தன்மையிலிருந்து வழுவமோ கற்கண்டு என்னைக்காவது இனிப்புத்தன்மையிலிருந்து வழுவமோ வழுவாது அது மாதிரி நாம் எல்லோரும் இறைவனும் எப்பொழுதும் தன்னுடைய ஆனந்த நிலையிலிருந்து ஒருபொழுதும் வழுவமாட்டார் நம்ம நினச்சோம் கடவுளே இப்போ பாவம் அழுதுன்ட்ருப்பார் இப்படி போய் மாட்டினுட்டோமே இத்தனை மதத்தை படித்தேன் அப்படின்னு அவரே வழுதுன்ருப்பாருன்னு அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடவுளுக்கு எதாவது மதம் உண்டோ பகவான் எந்த மதத்தை சேர்ந்தவர் பகவானுக்கு எதாவது மதம் உண்டா பகவான் எந்த ஜாதி கடவுளுக்கு எந்த ஜாதி கடவுளுக்கு என்ன குலம் யோசித்து பார்த்தா தெரியும் அப்போ எல்லாரும் என்னென்ன எல்லாரும் கடவுள்னா அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஆங்கிளில் தான் பார்க்க முடியுமே தவிர இன்னொரு ஆங்கிள் தான் மெயின் அந்த ஆங்கிளை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஆங்கிளை பேருக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதை விட்டுவிட்டு இந்த ஆங்கிளை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் ஆங்கிளையே விட்டுவிட்டான்னா அப்புறம் என்ன ஒரே சாண்டாக நீங்கயா அல்லாவை பார்த்துருக்கியா நீங்கயா பரலோக பரமபிதாவை பார்த்துருக்கியா விஷ்ணுவை பார்த்துருக்கியா சிவனை பார்த்துருக்கியா ஒருத்தரும் பார்க்காமே எல்லாம் வந்து வந்து கடவுளுக்கு இந்த ரூபம் மதம்னெல்லாம் சொல்ல முடியுமா ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லான்னார் மாணிக்க ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லை இந்த பிரம்மசூத்திரத்தில் அந்தரதிகரணம் படிச்சுட்டு இருக்கோம் அந்த அந்தரதிகரணத்தில் டாப்பிக்கே என்னதுன்னா பகவானுக்கு ரூபம் இருக்கா இல்லையா இருக்குங்கிறது ஆச்சாரியால் சொல்கிறார் இந்த சூத்திரத்தில் இந்த மந்திரத்துக்கு இருக்குது அது உபாதி திருஷ்டியா உபாசன யார்த்தம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற புருஷன் கண்ணில் இருக்கிற அக்ஷினி புருஷன் இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற புருஷனையும் இந்த கண்ணில் இருக்கிற புருஷனையும் தியானம் பண்ணுங்கிறது அத்ய அதிதெய்வ அத்தியாத்ம உபாசனை பண்ணுங்கிறது இது வந்து நிற நிராகார பிரம்மனை குறிக்கிறது இது வந்து பிரம்மனை குறிக்கிறத பரமேஸ்வரனை குறிக்கிறதா இல்லை உத்தம ஜீவ சம்சாரியை குறிக்கிறதா அப்படின்னு விசாரம் உத்தம ஜீவ சம்சாரியை குறிக்கல பரமேஸ்வரனை தான் குறிக்கிறது அப்படின்னு அது சித்தாந்தம் பண்ணுறார் எல்லாம் பார்த்தா தானே தெரியும் இல்லை நுனிப்புள் மெஞ்சால் ப்ராப்ளம் தான் ஆஹா கடவுளுக்கு ஏது ரூபம்னு இதெல்லாம் கிடையாதுங்கிறதுக்காக சொல்கிறோம் ஆஹா இங்கேன்னு ஷட்பாவிகார ரஹிதத்வாத்து அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து தேவகிக்கு பிறந்தார் உடனே ஆரம்பிச்சிருவோம் இப்போதானே கோபவேஷதராக வந்திருக்கு சிகண்டி ஆஹ நம்ம உடனே கேட்டுருவோம் கிருஷ்ணர் வந்து பிறந்து வளர்ந்து எல்லாம் மாறினார் அப்போ அவருக்கு ஷட்பாவிகார ரகித் இருந்துதான் இல்லையாண்ணா கிருஷ்ணர் நூற்றி வயசு இருந்து போனார்னு இருக்குது என்ன அப்போ கிருஷ்ணருக்கு இது அப்புறம் நம்ம நம்மளால ஒரு படம் போட்டுருவோம் இதுதான் வயசான காலத்தில் கிருஷ்ணர் இருந்தது தாடி மீசியோடு இருந்தார் விட்டுருவோம் அது சின்ன பையனாக சுத்தின் இருந்த போது எடுத்தது இது பாவம் பாருங்க எப்படி ஆகிட்டாரு பாருங்கள் நூற்றி இருபது வயசில் தடியை வச்சுட்டு பிள்ளையோடு வந்தார் அப்படின்னா எல்லாம் கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும் கொலு பொம்மையும் வைக்கலாம் ஆனால் வஸ்து என்னென்னா அச்சுதாக ஒரு நாளும் மாறுறதில்லன்னு அர்த்தம் ஏதாவது எனி டைப் அச்சிவ் தான் சொன்னால் இமோஷனலாக வந்து ஃபிளக்சுவேட் ஆகிறது கிடையாது ஃபிசிக்கலாக வந்து ஃபிசிக்கல் பாடியில் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது இதெல்லாம் இருக்கே கூடுறது கொஞ்சம் நான் நன்னா இருக்குது ஃபிட்டாக இருக்குது காலம்புற கொஞ்ச நேரம் சுகர் இறங்கிதுன்னா இப்படி ஆகிடுது அப்புறம் கடைசியில் பழ இப்படியும் எதா போட்டால் உள்ள திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலில் இருக்குது மென்ட இமோஷனலில் இருக்குது ஒரு விதமான ஃப்ளக்ச்சுவேஷனும் ஒரிஜினல் ப்யூர் கான்ஷியஸ்னஸில் கிடையாது அதுக்கு தான் அச்சுத்தம் சில சில சில சில அலுவலகத்துலாம் சில பேர் க முதலாளியோ சரி தலைவரோ சரி யாரோ ஒருத்தர்னு வச்சோங்களேன் பெசாச்சு மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருந்தான என்ன சொல்லுவான் இந்த மனுஷனுக்கு என்ன ரெஸ்ட்டே எடுக்க முடியாத மாட்டானா சொல்லுவாங்களா இல்லையா அப்படி தான் சொல்கிறாங்களாம் ப்ரைம் மினிஸ்டரை பார்த்துட்டும் இவர் என்ன தூ அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா இத்தனை நாள் வேலை செஞ்ச மணிக்கு வருஷக்கணக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தா ஏதோ இடையில கொஞ்சமாகவே ஏதாவது ஓய்வு வேண்டாமா அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்டோமா நான் என்ன வேலை பண்ணின்ட்டுருக்குறதா எனக்கு ரெஸ்ட்டுண்ணா நீ என்ன சொல்லுவே போயிட்டு வாப்பா அடுத்தது அஹ பிரத அச்சுத்த பிரதிதா பிரதிதாக்கு அர்த்தம் படிக்கலாம் ஜகத் உற்பத்தியாதி கர்மபி பிரியாத்த பிரச்சிதான்னா பாப்புலர்னு அர்த்தம் உலகத்திலே பாப்புலராக இருந்தால் தான் பாப்புலர் எல்லாருக்கும் மேலே எல்லாத்தையும் கடந்திருப்பவர் தானே கடவுள் அனைத்தையும் உள்ளும் புறமும் கடந்திருப்பவரே கடவுள் ஆக என்ன ஜகத்து உற்பத்தியாதி கர்மபீகி என்ன பிரசித்தம்னா மாபெரும் படைப்பை படைத்தவனப்பா அப்போ உலகத்தில் இத்தனை பாப்புலராக இருக்கிற பர்சன் எல்லாம் படைத்தவனே வந்தான் இத்தனை பாப்புலராக இருக்கக்கூடியவங்களுடைய உபாதிகளுக்கெலாம் அவங்க அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தோம் எவ்வளோ பாப்புலராக இருப்போம் அதனால்தான் பகவானுக்கு வந்து புகழ்னால் சமகிர புகழ் பிரக்யாதி பகவான்கிறதுக்கு குண அந்த ஆறு குணம் இருக்குது ஷட்குணசம்பா பக வேதமே பகவான்னு சொல்கிறது என்ன தேன வயம் பகவந்த சாமா அப்படிலாம் வருது மந்திரத்தில் அப்போ பகன் சொன்னால் ஐஸ்வர்யஸ் சமகிரஸ்ய வீரியஸ் யசஸ்ரீயா வீரியஸ்ய ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ரீயா ஞான வைராக்கியோச்சைவண்ணாம் பக இத்தீரினா வீரியசேன்னு ஒரு பாடம் தர்மசேன் தர்மசேங்கிற பாடம் சிறந்தது அதாவது எல்லாரையும் ஆளக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது அப்புறம் வந்து எல்லா தர்மங்களும் அவர் பூர்ணமான தர்மமூர்த்தி அப்புறம் புகழ் அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன் எல்லா புகழும் அவருடைய புகழ் அப்புறம் எல்லா செல்வங்களும் அவருடையது எல்லா அறிவும் அவர் மயமாக இருக்குது எல்லா எதுலேயும் அவர் ஒற்றதும் இல்லை பற்றற்றவராகவும் இருக்குது அதுக்கு தான் பகவான்னு பேர் தனவான் மாதிரி குணவான் மாதிரி உடையவர் ஆக பிராதா பிரக்யாத்தாங்கிறது தான் இருக்கு அச்சு தஃப் பிரதி அஹ் பிரிதாங்கிற சப்தத்துக்கு பிரியாத்த பிரகர்ஷேண ரொம்ப ரொம்ப எல்லாராலும் அனைவராலும் போற்றப்படுபவர் புகழப்படுபவர் மிகவும் பிரசித்தமானவர் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பிராண அச்சுத்திரிதிராண படிக்கலாம் சூத்திராத்மன பிரஜா பிராணயத்தீப்பிராண इति प्राणन பிரணோவாஹமதாவது சூத்தாத்மனாத்மனஸ்வது சமஷ்டிப்பாணன் அர்த்தம்கர் நமஸோமேவிரீன் சூழலே அந்தாரத்திலே பிரஜாகா பிராணயத்தி அவர் தான் எல்லாரும் உள்ளுக்குள்ளே அத்தனை பேரையும் மூச்சு விடும்படி பண்ணுறார் இந்த சரீரத்துக்குள்ளே நாம் மூச்சு வாங்கி விடுறோமே இப்போ ஏதோ சார்ஸ் திரும்பவும் வருதாமே இருபது வருஷத்துக்கு அப்புறம் மூச்சு வ மூச்சு திணறல் வருதான் ஒரு வைரஸ் வந்துன்ட்டுருக்குன்னா அது அடிக்கடி சொல்கிறது இதில் வந்தால் வந்துட்டு போகிறது போனால் போய்ட்டு போகிறது இப்போ இருந்து என்ன பிரயோஜனம் இப்போ இருந்ததுனால ஏதாவது நம்ம பெரிசா பண்ணிவிட்டோமா போகிறதுனால நமக்கு யாருக்காவது நஷ்டமாக போகிறதா நமக்கு ஆசை நிறைய நாள் இருக்கணும்னு அவ்வளோதான் வேறு என்ன அதனால் அப்போ அந்த வைரஸ் வந்துட்டுருக்குங்கிறான் அது என்ன பண்ணோம்னா மூச்சுத்திணறல் வரும் இருமல் அதிகமாகும் அப்படின்னு அப்பப்போ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இது உண்மையா பொய்யா இதில் வேறு எதாவது இருக்கா ஒன்றும் தெரியாது அப்போ வந்து நீ ஏர்போர்ட்டில் எப்படி கண்டுபிடிப்பா அந்த தெர்மல் சென்சார் வச்சுருப்பான் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறான் அதை பற்றி எல்லோரும் இப்போ விசாரம் இருக்கா ஏதோ ஒரு டாபிக் வேணுமோ ஏதனும் பேசுகிறதுக்கு பகவானை தவிர எல்லாம் வேணும் ஆஹா சூத்ராத்மனா பிரஜாகா பிராணயத்தீ பிரஜாக சூத்ராத்மனான்னு அந்த டோட்டல் பிராணன் சக்தி இருக்கே அதனால தான் எல்லோரும் மூச்சு சரியாக வாங்கி விட்டுன்னு இருக்கோம் ஒரு ஒரு பிராண வெஷ்டி பிராணன சக்திக்கும் சமஷ்டி பிராணன சக்தியில்தான் வரும் வாயு இருக்கே அந்த வாயு அது தான் சூத்ராத்மனான்னு சொல்லி உபனிஷத்துன்னு சொல்லியிருக்கு நமஸ்தே வாயோ தொமேவப் பிரத்ய்சம் பிரம்மா சது நீதான் எங்களுக்கு பிரத்யக்ஷ பிரம்மம்னா அப்போ நமக்கு மூச்சு விடுறோமே பிரத்யம்னால் என்ன அது உணர்றோமே பிரத்யக்ஷம்னா கண்ணால் பார்க்கலை ஆனால் உணர முடியறதே நம்மளால் அதனால் பிராணயத்தீத்தி பிராணா பிராணோவாஹம் அஸ்மி அகம் பிராணனா நான் பிராணனாக இருக்கேன் பிரம்ம பிரம்மசூத்திரத்தில் இந்த பிராணசப்த விசாரம் நிறைய இருக்குது இது பஹ்ருச்சாக பஹ்வுருச்சோபனிஷத் அப்படின்னு ஒரு உபநிஷத்து இருக்குது பல ருக்குகள்லாம் சேர்ந்த ஒரு உபநிஷத் ஆகையினால் பஹ்ருச்சோ உபநிஷத்தை கோட் பண்ணுறார் இது பஹ்ருச்சாஹா அப்படின்னு அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கு கடவுள் பிராணனாக இருக்கார்னு அடுத்தது அச்சு தஃப் பிரதி தஃப் பிராண பிராணதோ அதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் சுராணாம் அசுராணா அஞ்ச பிராணம் பலம் தியதி தியதி வா இாணா ததாதி தியதி சுரணாம் அசுரான பிராணம் சுரர்களுக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் எல்லாருக்குமே உடம்பில் பலம் இருக்கே தினம் மீம்ஸ் போட்டுகிட்டே இருக்கான் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க எல்லோரும் நிறைய இந்த வாட்ஸ்அப்பில் அதிலெல்லாம் வந்துகிட்டே இருக்குது இவன் அவனை தட்டுறான் அவனை இவனை திட்டுறான் எல்லாருக்கும் பலம் எங்கேருந்து வருதுன்னா அவர் தான் கொடுக்குறாரு சம சமதர்ஷனாக சூரியன் வந்து நல்லவனுக்கு கெட்டவனுக்கு முஸ்லீமுக்கு ஒரு சூரியன் கிறிஸ்தவனுக்கு ஒரு சூரியனா காற்றில் வந்து காற்று யாருக்கா இது பண்ணுறது அதுதான் பாடிவிட்டான் அன்றைக்கே முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை இல்லையா வான் நதியும் கடலும் காற்றும் கொடியும் சோலையும் எதுவும் மாறவில்லை இவன் ஒருத்தன் தான் படுத்துகிறான் எதுக்காக இவன் சிருஷ்டியில் வந்தான்னே தெரியல எதுக்கு வந்தான்னே தெரியல மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் சொல்கிறான் இல்லையா அதே தான் சுராணாம் அசுரானான் சிராணம் பிராணம்னா என்னது பலம் என்ன என்ன வாஜுர்மே பிராணேஸ்ருத பிராணோ ஹிருதே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி வேதம் சொல்கிறது அப்போ என்ன அர்த்தம் மே பிராணா வா வாயு வாயு மே பிராணே ஸ்ருதா எங்கேயும் வியாபிச்சிருக்கிற வாயு என்னுடைய பிராணனில் சேர்ந்து பிராணன் ஹிருதயத்தில் இருக்கட்டும் ஹிருதயம் எங்கிட்ட இருக்கட்டும் நான் சமஷ்டியில் இருக்கணும் அமிர்தம் அமிர்தம்னா சமஷ்டி அமிர்தம் பிரம்மணி சமஷ்டி சைத்தன்யத்தில் இருக்கட்டும் ஆஹா ததாதி ததாத்தின்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி தியத்தின்னு எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துருந்தாலும் சரி பிராணம் ததாதி பிராணத வரம் ததாதி வரதனம் ததாதி அது சொல்லணும் தனம் ததாதி தனத அண்ணம் ததாதி அன்னதாக ஒரு ஸ்திரீயாக கொடுத்தா என்ன சொல்ல அன்னம் ததாதி யா சா அன்னதா வசூ ததாத்தி வசதா இல்லை சம்ஸ்கிருதமும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கலாம் அதுக்காக சொன்னேன் ஆஹா ததாத்திங்கிற தாத்துவம் எடுத்துட்டாலும் சரி தியத்தின்னு சொன்னாலும் எடுத்துட்டாலும் சரி பிராண தஹா பிராணத்தை பிராணனை கொடுக்குறார் அதாவது இதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது அதாவது சுரானாம் பலம் ததாத்தி அசுராணாம் பலம் தியதி தியத்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இவனை வேறு விதமாக பிராணனை வாங்குவார் புரியறது இல்லையா ஆற்றுல சில பேர் என் பிராணனை வாங்குறதுக்குன்னே வந்து சேர்ந்துருக்கியன்னு சொல்கிறோம் இல்லையா அப்பப்போ அடிக்கடி பேசிக்கிறோமே அப்படி இருந்தால் தான் அது இதாக இருக்கும் அது மாதிரி இந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து பிராணனை வாங்கிறது இது பிராணனை கொடுக்கறது ஆக அசுரர்களுக்கு தத்தின்னு சொன்னால் நாசயத்தின்னு ஒரு அர்த்தம் ஆ பலத்தை நாசம் பண்ணுறது பிராணம் பலம் ததாதி இதுவா பிராணதா பிராணதாக்கு ரெண்டு அர்த்தம் ஆஹா நல்லவர்களுக்கு நல்ல பிராணனை கொடுக்கிறார் நல்ல மூச்சு காற்று கொடுத்து பலத்தை கொடுக்குறார் ஆனால் தீயவர்களுக்கு என்ன பண்ணுறார் பலத்தை அழிக்கிறார்னு அர்த்தம் தீயவர்களுக்கும் பலத்தை கொடுக்குறாருங்கிற சமமாகவும் சொல்லலாம் தீயவர்களின் பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கவும் செய்வார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வாசவானுஜா ஆதித்யாம் கஷ்யபாத் வாசவச அனுஜா ஜாத்தா இதி வாசவானுஜா அதித்யாம் கஷ்யபரிடத்தில் அதித்திங்கிற மனைவிக்கு ஆக தித்தியிலேருந்து தித்தீட்டு இருந்து பிறந்தவங்கள்லாம் தைத்தியர்கள் அதித்தீட்டு பிறந்தவங்கள்லாம் ஆதித்யர்கள் ஆக கஷ்யபர்டிலருந்து அதித்திய இடமிருந்து வாசவச அ வாசவன் அதாவது இந்திரனுக்கு உபேந்திரஹான்னு பேர் இந்திரோபேந்திரா அதில் வாசவன் இந்திரனுக்கு அனுஜன் பிறந்தார் ஆஹா வாமனாவதாரத்தில் அதனால் வாசவ அனுஜகா அப்படி अपाम निधिर प्राणः अपाम अपाम நதிரதினம் அச்சுதாதுட்டிதாண வாசவனு அபம் அபாம் நதி नमः, அபாம் நிதி அபாம் நிதிஹி அபாம் நிதினர்த்தம் தண்ணீரின் இருப்பிடம் தண்ணில் நிதி நிதினா என்ன அர்த்தம் ராசி கூட்டம் அதில் அப்ப ஆபா எத்தனை நிதி எந்தே தண்ணீரெல்லாம் யார் எங்கே ஒடுங்கியிருக்கோ அது கீதையில் பகவான் சொன்னார் சரசா இது படிச்சுட்டுமா இல்லையா ஆபா எத்தனை நிதி சா அபாம் நிதி சரசாமஸ்மி சரா இது பகவத்வச்சனாத் தண்ணீரெல்லாம் எங்கே ஒன்றா சேர்ந்துருக்கோ அதுக்கு பேர் அபாம் நிதி ஷஷ்டி விபக்தி ஆப அப அபாம் அப்சு இது வந்து நித்திய பகுவச்சனம் இதில் வந்து ஸ்திரீ த்விவச்சனம் வராது பகுவச்சனம் வராது नित्य என்னால் அப்ஷப் தான் நித்திய அதனால் சரசாமஸ்மி சாகராக ஆக நான் நீர்நிலைகளுள் நீர்நிலைகளுள் நான் கடலாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத் கீதையில் சொல்லியிருக்கார் பத்து இருபத்தி நாலு இது பகவத்வச்சனிஷானம் அதித்தன உபாதான इति, इति, பம்மையில் அதிஷானம் மீத்த பூத்தின எல்லா பஞ்சமாபூத்தி அதுக்குள்ள கூடிய எல்லாங்களும் உபத்தன அதி பிரம்ம பிரம்மன் தான் சொல்லி பிரம்ம ஈத்தி அதிஷ்டானம் அதிஷ்டானங்கிறதுக்கு பிரம்மன்னு அர்த்தம் அதிஷ்டானம் அதிஸ்தானம் அதிஷ்டானம் இல்லை அந்த சமாதி வச்சிருக்கிற இடத்தையும் அதிஷ்டானங்கிறோம் அவர் இங்கே அந்த இடத்துல அடங்கியிருக்கார் அவருடைய ஸ்தானமாக நித்தியஸ்தானமாக இந்த இடத்துல வச்சுருக்கு இந்த சரீரத்துங்கிறதுக்காக சொல்கிறோம் கீதையில் பகவான் சொன்னதை கோட் பண்ணுறாரு மத்ஸ்தானி சர்வபூதானி என்ன சார்ந்துதான் எல்லா சரீரங்களும் எல்லா பஞ்சமஹாபூதங்களும் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் அதை கோட் பண்ணுறார் ஐதி பகவத் வச்சனாத் அதித்தா அதித்தி பூத்தானி உபாதான காரணத்தினி அதிஷ்டானம் அப்படி படிக்கணும் இது அதிஷானம் அஹ அதிஷ்டானம் பிரம்ம அதிஷா நம ஃல அதிஷது நபுசலிங்க மக்கார அக்காரபுசலிங்க அதினான ஃபிங்கு ஃபலம் ஃபலே ஃபலா அதிஷானம் மத்தியவச்சம் அப்பிரமத்திபர்மா ஃபலம் பிரய்சன்னு ந பிரமாத்திய அப்புறமத்தகுந்தவர்களுக்கு அவமம் செஞ்ச வேலைக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்குறாரோ அது மாதிரி அவமாம் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கறதுல கொஞ்சம் கூட கவனப்பெஷகாக இருக்க மாட்டாரான் ந பிரமாத்தியை கவனக் குறைவா இவனுக்கு துக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த துக்கத்தை கொடுக்காம விட்டார்ண்ணா கொடுக்குற நேரத்தில் துக்கம் கொடுக்குற நேரத்தில் துக்கத்தை கொடுக்கணும் சுகம் கொடுக்குற நேரத்தில் சுகம் கொடுக்கணும் ஆகா புண்ணியம் வேலை செய் புண்ணியத்துக்கு பலன் கொடுக்குறவோ புண்ணியத்துக்கு பலன் கொடுத்துருவார் ஆக இதனால் கர்மஃபல தாத்தா அப்புறமாதேனு கொஞ்சம் கூட கவனக்குறைவில்லாமல் கரெக்டாக கொடுத்துருவார் நம்ம தான் எல்லாம் ஹியூமன் எரர் அந்த எரர் இந்த எரர்லாம் வரும் இவர் எரர் ஃப்ரீ ஜீரோ எஃபர் என்ன ஜீரோ எரர் அதனால் ஜீரோ டிஃபெக்டுங்கிற இல்லையா அது மாதிரி ஸீரோ எரர் தப்பே வராது நம்ம கம்ப்யூட்டர் தப்பு பண்ணால் பண்ணலாம் ஹியூமன் தப்பு பண்ணலாம் பண்ணலாம் இவர் ஒரு நாளும் தப்பே பண்ண மாட்டார் கரெக்டாக அந்தந்த சமயத்துக்கு பலனை கொடுத்துருவார் நாம் தான் இதே நமஸ்காரத்தை பண்ணி அந்த பூஜை பண்ணி இந்த பூஜை பண்ணி தப்பிக்க பார்க்குறோம் அவர் வேறு ஜோதிஷர் வேறு சொல்லிவிடுறார் ஜாகிரதையாக இரு கண்டம் அப்படிங்கிறார் பிறந்ததே கண்டந்தான் இதில் என்ன கண்டத்துக்குள்ளே கண்டம் என்ன பிறந்ததே இந்த சரீரம் வந்து இப்போ அவஸ்தப்படுறதே கண்டன்தான் அப்படி தான் சாஸ்திரம் சொல்கிறது அதுக்குள்ளே வந்து என்னென்ன கண்டன உடனே என்ன பண்ணால் எப்படி எல்லாம் சப்பிக்கலான்னு பார்க்குறோம் அந்த கண்டத்துலேருந்து இந்த ஜபம் பண்ணு அந்த ஜபம் பண்ணு அப்படி சொல்லி நிறைய சொல்கிறா இல்லையா அதுலேருந்து நீ ஓவர் கம் பண்ணிவிடலான்னு பறிச்சிருவோம் ஆனால் என்றைக்கோ ஒன்று வச்சுருப்பார் ஓ இவன் பண்ணினதுனால சரின்னு கொடுத்துருப்பார் அது அப்படியே இருக்கும் இங்கே இதேதோ இன்றைக்கி நீ தப்பிச்சுட்டேன் வாராகி மந்திரத்தை ஜெபிச்சு அந்த மந்திரத்தை ஜெபிச்சு இந்த மந்திரத்தை ஜெபிச்சு இன்றைக்கி தப்பிச்சிருக்கேன் ஆனால் வச்சுருக்கேன் ஞான் வச்சுக்கோ அப்படி வச்சுருப்பார் அப்போ பழையபடியும் பார்த்துட்டே இருக்க வேண்டிதான் அடுத்த மந்திரத்துக்கு போகணும் இதே தான் பலன் அப்புறம் கடைசியாக தப்பிக்கிறது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி சுத்திகிட்டே இருக்க வேண்டிதான் இந்த சம்சார சக்கரத்தில் என்றைக்கே அவருனா வந்து எல்லாத்தையும் தியாக நெய்கே அமிர்தத்வமா நசு எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்ப வேண்டிதானே அது மாத்திரம் வராது அது நமக்கு கஷ்டமும் மறந்து போயிடுறது சுகமும் மறந்து போயிடுறது கஷ்டம் மறந்ததுனால இனிமேல் கஷ்டம் வராதுன்னு நினச்சிக்கிறோம் சுகம் மறந்ததுனால என்ன சுகம் வேணும்னு வேறுனு நினைக்கிறோம் இது ஒரு பெரிய மாயக்குள்ள மாட்டின் எல்லோரும் ஒழிக்கிறேன் போகும் அப்பிரமத்தா பிரய்ச்சன்னு ந பிரமாத்திய அப்புறமத்தா ஆனால் அவர் விடமாட்டார் தெய்வம் நின்று சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி மெதுவாக இருப்பார்னு அப்படி தான் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு அது என்ன அவருக்கு என்ன அதில் சந்தோஷமானா அவருக்கு சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை ஏன்னா அவர் கர்ம அந்த இல்லை ஜட்ஜு வந்து லா படி சொல்கிறார் தீர்ப்பு சொல்கிறார் இந்த ஜட்ஜாவது ராகத்வேஷத்தில் எந்தியா பண்ணிவிடலாம் அந்த ஜட்ஜிட்ட யார் தப்பிக்க முடியும் அதனால அரசன் அன்று கொல் அரசனன்று கொல்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படி சொல்லுவாள் அரசன் ஒன்றும் ஒன்றும் பண்ணலை தெய்வம் வந்து அரசன் மூலமாகவோ அது மூலமாகவோ இது மூலமாகவோ எப்படியோ உனக்கு உனக்கு டிஸ்டபன்ஸ் கொடுக்கறது அடுத்தது இது அப்புறம் மற்ற பிரதிஷ்டிதா பிரதிஷ்டிதாக்கு அர்த்தம் பார்க்குறோம் ஸ்வே மகிம் प्राणः சகவவக பிரதிமே அச்சு பிரதிண பிரணதோ வாசவனுஜாம் அதிஷனம் न நதையும் சார்ந்தராமல் இரிக்கிரார் தன் தான் இரிக்கிரார் அவர் அவரை சார்ந்து எல்லாம் இருக்கின்றன அவர் எதை சார்ந்தும் இல்லை சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழைத்து சார்தரா சார்தரும் நோய் திருக்குறள் இது மெய்யுணர்தல் இருக்குது மெய்யுணர்தல் அதிகாரத்தில் இருக்குது மெய்யுணர்தல்னால் சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுதுன்னு அர்த்தம் அதில் கடைசியில் வருது இது ஒம்பதாவது குரல் சார்பு உணர்ந்து சார் எதை நம்ம சார்ந்துருக்கோங்கிறத உணரணும் இது திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி அர்த்தம்னு சொல்லிகிட்டே இருப்போம் சின்னிச்சிண்டே இருக்கலாம் ஆஹா இது எதை சார்ந்துருக்குன்னா ஸ்வே இந்த இப்போ இந்த அந்தரதிகரணம் இருக்கே சூரியனை ஒரு சூரியனை சார்ந்து கடவுள் இருக்காரா கடவுளை சார்ந்து சூரியன் இருக்காரான்னு விசாரம் நீ சூரியனில் கடவுளை பூஜை பண்ணுனே அவருக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்துட்டேன் சர்வகதமாக இருக்கிற பகவானுக்கு சூரிய மண்டலத்தை ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் அப்புறம் சூரியனை வந்து அந்த பகவானை வந்து வலது கண்ணில் பூஜை பண்ணு இடது கண்ணில் பூஜை பண்ணுங்கிற மெடிடேட் பூஜை பண்ணுன்னா மெடிடேஷன் அப்படின்னு நீ சொல்கிறையே அப்போ பகவானுக்கு லொக்கேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் லொக்கேஷன் கிடையாது உன்னோட நீ வந்து ஒரு லொக்கேட்டடாக நீ உன்னை ஃபீல் பண்ணுறதுனால பகவானுக்கும் ஒரு லொக்கேஷனை கற்பனை பண்ணுறோம் வாஸ்தவமாக பகவானுக்கும் லொக்கேஷன் கிடையாது உண்மையிலே சொல்கிறேன் உனக்கும் லொக்கேஷன் கிடையாது நம்ம என்ன நினச்சிருக்கோம் ஐ ஆம் லொக்கேட்டட் இன் நாராயண தாமா இங்கே உட்காந்துன்னு இருக்கேன் இங்கே இருந்தால் நான் அங்கே இல்லை அங்கே விவகாரத்தில் சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே லொக்கேஷன் எங்கேண்ணா தூங்கினா எந்த லொக்கேஷன் க்ளாஸ்லையே தூங்குறோமே இல்லையோ அப்போ வந்து தூங்கின்னு இருக்கிறப்ப தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது நாராயண அப்படியே டோஸ் ஆஃப் அப்புறம் முழித்தோடனே எங்கே இருக்கோம்னா நாராயண தாமா இருக்கும் அது இன்பிட்வீன் எந்த லொக்கேஷனில் இருந்தோம்னா தெரியுமா இந்த மாதிரி கிளாஸில் சில சமயம் இப்படி ஆயிடும் ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா தன்னுடைய மகிமையில் தன்னுடைய அவர் அவர் எல்லாத்துக்கும் பிரதிஷ்டா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அதனால் அது கோட் பண்ணுறார் சாந்தோகி உபனிஷத்து ச பகவ கஸ்மின் பிரதிஷ்டிதா இது அந்த பகவான் எங்கே பிரதிஷ்டையாயிருக்கார் அப்படின்னா ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா அவர் தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே பிரதிஷ்டையாயிருக்கார் அவருக்குன்னு ஒரு பிளேஸ் கிடையாது ஏன்னா சர்வகதத்வாத் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் ஆகாஷவத்து ஆகாயத்தை போல ஆகாஷம் எங்கே நிலை ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது புரியுறதா ஆ ஸ்பேஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு கேட்டால் ஸ்பேஸ் எல்லா ஸ்பேஸில் தான் எல்லா லொக்கேஷன்ஸும் இருக்கு எல்லா இடங்களும் எல்லா இருப்பிடங்களும் ஆகாயத்தில் தான் இருக்கின்றன இடைவெளியில்தான் இருக்கின்றன அஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா இது ஸ்ருதே இனி அவ்வளோதான் இதோடு முடிஞ்சது அச்சுத பிரதிதிராண பிராணதோவாசபானுஜா அபாம்நிதிரதிதிதிதிஷ்டானம் அப்பிரமத்திரதிஷ்டிதா எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் இந்தளவில் நான் இந்த வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த வகுப்பில் மற்ற நாமாக்களுக்கு அர்த்தம் பார்க்கலாம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூபதைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்வன்மூத்தே சகசிரபாட்சி சகசிரே புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சத்குருநாம மகாராஜ்கீ